பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது போது கூற வேண்டியவை படைத்திருப்பதிலும் அத்தாட்சிகள் உண்டு நின்ற வாரம் உட்கார்ந்த வாரம் தங்களின் படுக்கையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள் மேலும் வானங்கள் பூமியை படைத்திருப்பது பற்றியும் சிந்திக்கிறார்கள் எங்கள் இறைவனை இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக மூன்றாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூறு மற்றும் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது வசனம்